أشهد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله தனது ஆட்சி அழகான முறையை அமுல் நடத்தி கொண்டிருக்கும் நேரங்களையும் அதற்காக வேண்டி தியாகம் செய்த அன்னார் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் சுண்ணாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடந்தார்களோ எடுத்து நடக்க போகின்றார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண்பின் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாதியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக புனிதமான ஜும்மா உடைய நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே படைத்தவன் ஒருவன் அவனே அல்லாஹ் அவனே அணிதனமும் அஞ்சு கொள்ளுமாறு அணியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாதை கொண்டு வசியத்தனும் நல்லுபதேசம் நற்களை குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹூ தலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷம் மாரி மாரி மாறி அமைத்திருக்கிறான் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தனது உறவினர்களோடு தனது பெற்றோர்களோடு தனது சகோதரர்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் அல் குரான் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது அவன் நோக்கம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சினையை உண்டாக்கி பிரிவை உண்டாக்குவது ஷெத்தானுடைய வேலை சகோதரனும் சகோதரியும் ஒற்றுமையாக அன்பாக இரக்கமாக இருக்கிறார்கள் சகோதரனும் சகோதரனும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சினையை உண்டாக்குவது ஷை தானுடைய வேலை என்ஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சினை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்பதை நாம் இன்று எங்களுடைய நாட்டிலையும் வெளிநாடுகளிலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் காரணம் என்ன முஸ்லீம்கள் மற்ற அவர்களுடைய சொல்லை நம்புகிறார்கள் அவர்கள் தனக்கு மத்தியிலே பிரச்சினையை உண்டாக்குகின்றார்கள் காரணம் சில ஆசைகளும் பதவிகளும் சகோதரர்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே முஸ்லிம் நாடுகளை எடுத்துக் கொள்வோம் முஸ்லிம் நாடுகளே ஒரு முஸ்லிம் நாடு இன்னொரு முஸ்லீம் நாடுக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு மத்தியிலே எதிர்ப்பாக இருக்கிறார்கள் அதே போன்று பக்கத்து வீட்டான தனது பக்கத்து வீட்டானோடு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனோடு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவும் ஒற்றுமையை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ரஹத்து அவர்கள் பதிவு செய்கிற செய்கிறார்கள் இன்னிப்பான அது அழிவு சொல்லாம சொன்னாங்க நிராசுக்கு நிராசை இந்த தொழக்கூடிய என்னை வணங்க மாட்டார்கள் என்பது தெரியும் இருந்தாலும் அரபு அரபு தீப கட்பங்கள் இருக்கிறேன் இதுல முஸ்லீம்கள் என்ன வணங்குவதான் அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரியுமா அவனை வணங்குவதை அவன் நிவாசியிருக்கிறான் ஆனால் சல்லாஹு சொல்லாங்க அவங்களுக்கு மத்தியிலே வேற்றுமையை குழப்பத்தை ஒருவருக்கு மத்தியிலே பிரச்சினையை உண்டாக்குவதில் எதிர்ப்பை உண்டாக்குவதில் நிராசையற்றிருக்கவில்லை என்னத்துக்குரியவர்களே ஏனைய நாடுகளில் இருக்கின்றான் அவன் அவனுக்கு தெரியும் வணங்க மாட்டார்கள் என்று ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே எதிர்ப்பை உண்டாக்க கூடிய விடயத்திலே அவன் உறுதி கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாஹும் அனைவருங்க ஒரு முஸ்லிம் நாடு முஸ்லீம் நாடுக்கு மத்தியில் எதிர்ப்பு ஒரு முஸ்லிம் சகோதரர் மத்தியிலே எதிர்த்தவனாக இருக்கிறான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் இந்த தனக்கென்று ஒரு நாட்டை தனக்கென்று ஒரு ஊர் இல்லாமல் இருந்திகள் தனக்கு என்று சொல்லி ஒரு ஊரை ஒரு நாட்டை உருவாக்க என்று சொல்லி அவர்கள் அந்த அந்த நாட்டுக்குள்ளே வருகிறார்கள் கண்ணியவர்களே இரு என்ன மசூரா என்று தெரியுமா எங்களை சூழ்ந்திருக்க கூடியவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்குகிறார்கள் ஒரு சொல்லுகிறான் இந்த இப்படிப்பட்ட கட்டத்திலே நாம் எப்படி ஒரு எமக்கே ஒரு நாடை உருவாக்குவது சொல்லுகிற வேலையிலே ஒரு எகுதி எழுப்பி சொல்லுகிறான் எங்களுடைய நாட்டை சூழ்ந்த கூடியவர்கள் இவர்கள் ஏறி இவர்கள் எழுப்பி இவர்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் நமக்கு என்ன ஒரு நாட்டை எப்படி பிரகண்டப்படுத்துவது சுபகான இன்னொரு எழுதி சொன்னான் உங்களுக்கு தெரியுமா முஸ்லீம்கள் எப்பயாவது ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்களா முஸ்லிங்களுக்கு மத்திலே ஒற்றுமை இருக்கின்றதா அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை நீங்கள் ஒற்றுமையை காண முடியாது அவர்கள் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொன்னால் பாதிப்பேர் இருப்பார்கள் ஆரம்பத்திலே வந்தவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு சின்ன வேலை இருக்குகின்றது நான் கொஞ்சம் போய் வாரேன் என்று சொல்லுவார்கள் உதாரணமாக இன்று இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் முக்கியமான கூட்டம் இருக்கின்றது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் பாதிப்பிலே வருவார்கள் வந்தவர்கள் ஆரம்பத்தில் என்ன பேசியது என்று தெரியாது அந்த அந்த கூட்டத்திற்கு ஆரம்பத்திலே வருவார்கள் அரவாசி இருப்பார்கள் அரவாசிப்பர் ஆனால் பாதியிலே எலும்பி சென்று விடுவார்கள் சின்ன வேலை கொண்டு இருக்கின்றது பேசுவார்கள் என்று ஆனால் இடையிலே பாதையிலே வந்தவர்கள் அவர்கள் வந்து உட்காருவார்கள் ஆரம்பத்தில் என்ன பேசியது என்று அவர்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில் எழுந்தி சென்றவர்கள் இறுதியிலே என்ன பேசினார்கள் என்று அவருக்கு தெரியாது அப்படித்தான் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஆனால் அவரோட தீர்க்கமான முடிவெடுக்க மாட்டார்கள் ஒற்றுமை இல்லாதவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே ஏன் நமக்கு அந்த அந்த எகுவதிகள் சொல்லுகிறார்கள் ஏன் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாட்டு உருவாக்க முடியாது அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று சொன்னான் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அறிவித்துகிறார்கள் சொன்னாங்க சொல்லு சொன்னாங்க ஒவ்வொரு நாள் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு மனிதனுடைய அல்லாஹூ தாலா எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிறான் சல்லாஹு அவங்க சொன்னாங்க அந்த கட்டத்திலே அல்லாஹுவார் சிரக்கு வைக்காமல் இணை வைக்காமல் இருக்குகின்றார்களோ அவர்களையும் இன்னும் ஒரு மனிதரை சொல்லு அலிகமாக சொன்னாங்க சொன்னாங்க ஒரு மனிதன் அல்லாஹூ தாலா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் மனிதனுடைய பட்டோலையை பார்த்துகிறான் பார்க்குகின்ற பொழுது அல்லாஹூத்தால் பாவங்களை மன்னிக்குகிறான் மன்னிப்புகின்ற பொழுது அல்லாஹூ தாலா இரண்டு மனிதர்களை இணை வைக்கக்கூடிய மனிதன் இரண்டாவது யார் தன்னுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே பகைமை பார்த்து கொண்டு கோபம் உள்ளவர்களாக உண்டாக்கி ஒற்றுமை இல்லாமல் யார் இருக்கு அவர்களையும் தவிரி சமாத அரசுக்கு வந்தது பின்னால் அவருடைய பாவத்தை அல்லாஹு மன்னிக்கிறான் என்று சொல்ல கருத்தில் அப்படி என்றால் நாம் எங்களுடைய உறவினர்களோடு சகோதரர்களோடு ஊர்வாசிகளோடு குடும்பங்களோடு நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் காரணம் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தனக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்து வேற்றுமைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் மத்தியிலே ஒவர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதையும் அல் குரான் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றது என்னவர்களே ஒற்றுமை இல்லாத இல்லாததுக்கு சில காரணங்கள் இருக்குது கொடுத்த வா நிறைவேற்ற மாட்டாரே இரண்டாவது அமானிதமாக கொடுத்தது இவரை நம்பி கொடுத்தது அந்த அமானிதத்தை நிறைவேற்ற மாட்டாரே மூன்றாவது மண்ணிக்கின்ற தன்மை இல்லை இவர்களிடத்தில் அவர்கள் அப்படி இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு காலமும் ஒற்றுமையை உண்டாக ஒரு ஒற்றுமையை முடியாது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் ஆட்சி காலம் ஆட்சி காலம் ஒரு மனிதர் வருகிறார் இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள் அமீர் என்னுடைய தந்தையர் கொலை செஞ்சிட்டாரு கொலை செஞ்சிட்டாரு அமீர் ஆள் அனுப்புகிறாரு அவருடைய ஆணை ஏற்று அந்த மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறாங்க நீ இன்ன இந்த ரெண்டு பேருடைய தந்தை நீங்க கொலை செஞ்சிருக்கீங்களாம் உண்மையான்னு கேட்கிறாங்க அந்த மனிதர் சொல்றாரு நான் ஒரு நான் ஒரு ஒட்டகம் மேய்க்கு மேய்ப்பாளனாக இருந்தேன் என்னுடைய ஒட்டகம் அவருடைய காணிக்குள்ள போய் அவருடைய ஏதோ ஒண்ட சாப்பிட்டுட்டு பயிரை சாப்பிட்டு விட்டது அவர் எடுத்து கல்லாக அடிச்சாரு ஒத்தகம் செத்துக்கு நான் என்ன செஞ்சேன் கல் எடுத்து அடித்தேன் இவருடைய தலையில பட்டு இவங்க ரெண்டு பேருட தந்த இவங்க வாப்பாரு உமரல் எவ்வளவு சலான்னு அவங்க எவ்வளோ பேசி பார்த்தாங்க ரெண்டு பேருத்திலையும் இப்ப என்ன தீர்ப்பு கொலைக்கு கொலை கொலை செய்யவர் கொலை செய்யப்படணும் வேண்டி அவங்க ரெடி ஆகுறாங்க கேட்டாங்க அமீர் மோமினே சதா சத்தி ஐயாம் எனக்கு மூன்று நாள் அவகாசம் தாங்க நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க சம்பவத்தை வா இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படக் கூடாது என்ற நிலைமையிலே அவகாசம் இருக்குது நான் நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் எனக்கு சில அமானிதங்கள் கடன் பொறுப்புகள் இருக்குது நிறைவேற்றி வருகிறேன் என்று சொன்னாங்க என்னைக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே இப்ப மனிதர் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தரு எல்லாரும் ஆளால பாக்குறாங்க இவரின் இவருக்கு எப்பையாக இவருக்கு பிணையாக இருக்கிறது யாரு யாரும் இல்ல முன் வர இல்ல எல்லாரும் எல்லாருடைய முகத்தை மூஞ்ச மூஞ்ச பாத்து கொண்டிருக்கிறாங்க இந்த கட்டத்துல அபூதர் ஒபார் அவங்க முன்னுக்கு வாராங்க பிணையாக நிக்கிறதுக்கு அமீர் மொமினி நான் தயார் இவருக்கு பிணையாக நிக்கிறேன் சொன்னாங்க போகும் சொன்னாங்க பரவாயில்ல நான் நிக்கிறேன் யாரும் முன்னுக்கு வரையில் அபூதர்லாஹூ தல முன்னுக்கு வராங்க அந்த மனிதர் போறாரு முதலாவது நாள் கலியுது அப்படியே கலிது மூன்றாவது நாள் மகரீபுக்கு முன்னால் வந்து சேரணும் இப்ப மகரீப் நேரம் ஆகிட்டு வர மகரீபுக்கு அதான் சொல்லப்படுது எதிர்பார்க்கிறாங்க வரையில் அதான் சொல்றதுக்கு இன்னும் இரு நிமிடங்கள் இருக்குது களைத்துக் கொண்டு ஓடு ஓடி ஓடு ஓடி அந்த இடத்துக்கு வர வராத்துக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே உமர்ந்துச்சு இதை விட்டு ஓடி இருக்கிச்சே இவர் வார்த்தை ஒன்று அன்புக்குரிய மேலாளர் யார் பேசர்களே நான் பயப்படுறேன் மனிதர்கள் பேசுவாங்க இவன் இதற்கு பின்னால் ஏடுகள் எழுதப்படும் என்று நான் பயப்படுகிறேன் எப்படியுமா கொடுத்த வாக்கு மாற்றம் செஞ்சு விட்டாரு என்பத பின்னுக்கு ஏடுகள்ல இல்லதை பின்னுக்கு எழுதப்படும் பின்னுக்கு இதுக்கு பின் மக்கள் பேசுவாங்க என்பதை நான் பயந்து நான் உங்ககிட்ட வந்துட்டேன் என்று சொன்னாங்க அமானதங்களை கொடுத்த வாக்கு நிறைவேற்றாம ஒரு சில பேரே என்று மக்கள் பேசுவாங்க என்று நான் நினைச்சு பயந்து நான் வந்தேன் என்று சொன்னாங்க அதுக்கு பின்னால அபூதர் அபூதர் நீங்க ஏன் நீங்க இவருக்கு பிணையாக இருந்தீங்க சொன்னாங்க அவங்க அபூதர் மனிதர்கள் பேசுவத அல்லது ஏடுகள் எழுதப்படுவத நானும் பயப்படுகிறேன் மனிதர்களிடத்தில் நலவு எடுப்பட்டு ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற இந்த நல்ல பண்பு மனிதர்களிடத்தில் மக்கள் பேசுவாங்க என்பதை நான் பயந்தேன் அதனால நான் இவருக்கு நான் நான் எப்பயாக நான் பொறுப்பாக நின்றேன் என்று சொன்னாங்க இதை கேட்டு ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்க அந்த தன்னுடைய தாய கொலை செஞ்சைய கொலை செஞ்ச அந்த அந்த அந்த கொலை செய்யப்பட்டவருடைய ரெண்டு பிள்ளைகளும் சொன்னாங்க நாங்க இவர மன்னிச்சுட்டோம்னு சொன்னாங்க நாங்க இவரை மன்னிச்சிட்டோம் சொன்னாங்க கேட்டாங்க அமீர் மோமினி நீங்க ஏன் அமீர் கேட்டாங்க ரெண்டு பேச்சும் நீங்க ஏன் மன்னிச்சீங்க இவரு சொன்ன காலத்துல ஒரு முஸ்லீமு நடந்துச்சு ஆனா யாரும் வர இல்ல அதனால அவர் கொலை செய்யப்பட்ட ஒரு காலத்துல பேசுவாங்க என்பதை நாங்கள் பயந்தோம் நாங்க அவரை மன்னிச்சிட்டோம் என்று சொன்னாங்க சகோதரர்களே இன்னைக்கு இந்த தன்மை இல்ல கொடுத்த வாக்குக்கு மாற்றம் ஏதோ பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் ஏதோ ஒரு கடனை ஆனால் மாற்றம் செய்திருப்பார் அதுக்கு பின்னால் இவர் சண்டை அவரோட சண்டை பிரச்சினை அல்லது இவரை நம்பினால் மாற்றம் செய்கிறாரே அவனை வாருங்கள் சொன்னால் இவரை நம்ப முடியாது அடுத்த விடயம் மண்ணிக்கு இருந்த தன்மை ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் உண்மையிலே அறிந்து செய்து விட்டான் இல்லாத அறியாமல் செய்து விட்டான் என்றால் மண்ணுக்கு தன்மை எங்களிடத்தில் இல்லை சகோதரே எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய சகோதர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார் ஒரு முஸ்லீம் எங்களுக்கு அல்லது ஒரு காதல செய்து விட்டான் என்று அடித்துக் கொள்ளுகிறோம் அதனால் தன் ஊர் ஊராக நாடு நாடாக குடும்பம் குடும்பமாக வம்சம் வம்சமாக எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாதது இந்த மூன்று காரணம் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் அடுத்த ஒரு கட்டம் தான் பழி வாங்குகின்ற தன்மை இதுவும் ஒற்றுமையை சீர் கொலைக்குகின்ற ஒன்று சொல்வதே அவன் எனக்கு அடித்து விட்டான் நான் அடிக்க வேண்டும் அவன் எனக்கு ஏற்றி விட்டான் அவனுக்கு நான் ஏச வேண்டும் அவன் என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஏற்றி நான் அடித்து விட்டான் கொலை செய்து விட்டான் அதனால் அவனுக்கு நான் ஏச வேண்டும் பிரச்சினை உண்டாக்க வேண்டும் என்று இந்த பழி வாங்குகின்ற தன்மை எங்களுடைய முஸ்லிம்கள் இடத்திலே சிலர்களிடத்தில் இருக்குகிறது அதனால் ஊருக்கு ஊராக நாடுக்கு நாடாக பிரச்சனை சம்பவத்தை கூறிக்கொள்கிறேன் அதாவது தாச்சாவைய கொலை செய்தார்கள் நாசமாக்கினார்கள் முஸ்லீம்களை முஸ்லீம்களை அடித்து ஒழுத்து நாசமாக்கினார்கள் மதினாக்கு சென்றார்கள் அங்கும் பிரச்சினை அங்கும் நிம்மதியாக வாழ விடவில்லை யுத்தம் பிரச்சினை தொல்லை பிரச்சனை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் சத்தல் மக்கா கிடைக்கின்றது வருகிறார்கள் மக்காவுக்கு மக்காவுக்கு வருகிற வேலைகளே சொன்னார்கள் ஒரு சஹாபி சொன்னார் எல்லாம் நபீசனல் வாங்கலே சொன்னோடு வருகிறார்கள் இப்ப காசு ஒளிந்து ஒளிந்து மறைந்து மறைந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள் பயந்து ஓடுகிறார்கள் இன்று முஸ்லீம்கள் வருகிறார்கள் நாம் அவ்வளவு அநியாயம் அவர்களுக்கு செய்திருக்கிறோம் அவ்வளவு அவர்களை நாசப்படுத்திருக்கிறோம் அவருடைய குடும்பங்களை உறவுகளை எல்லாம் அக்னியோடு அழித்து விட்டோம் இப்ப வருகிறார்கள் இப்ப எல்லாம் கிடைத்து விட்டது எங்களை என்ன செய்வார்கள் என்று பயத்தோடு எல்லாம் ஓடி ஓடி மறை மறைகிறார்கள் ஒழுகிறார்கள் ஒரு சகாதி சொன்னாரு இன்னைக்கு மக்காவுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட மாட்டாது காவிர்களுக்கு இரக்கம் காட்டப்பட மாட்டாது சொன்னது கேட்டார்கள் யார் இந்த வார்த்தையை சொன்னது சொன்னார்கள் இன்று மக்காவின் கண்ணியம் பாதுகாக்கப்படும் இன்று காவிர்களுக்கு இரக்கம் காட்டப்படும் ீ சொன்னு அழி வசலாம்களை பார்த்த அனைத்து காபிர்களும் நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அஹ் கரீம் கரீம் மகன் நீங்க நல்லவர்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காசுகளை பார்த்து அலைக்கு முடியும் நீங்க இன்றைக்கு பழி வாங்க படமாட்டீங்க உங்கள நாம் மன்னிச்சித்தம் சுபகான நீங்க இன்று நீங்கள் வாங்க படம் நீங்கள் மன்னித்து விடப்பட்டவர்கள் நீங்கள் சுபகான அநியாயம் இருபது வருஷம் அநியாயம் செய்த அந்த காதுகளை பார்த்து சொன்னார்கள் சொல்லதாக சொல்லாம தனக்கு ஆட்சி வருகிறது சொன்னார்கள் நீங்க இன்று பழி வாங்க படம் நீங்கதை போல நாங்க செய்ய மாட்டோம் வேணும்பர்களேன் ஒரு கதை கேட்கறத போல கேட்க வேண்டாம் இப்படிப்பட்ட இப்படியான ஒரு நிலைமை எனக்கு வந்தால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று ஒவ்வொருத்தரும் சிந்தனை செய்யுங்க எனக்கு மறப்பேன் மன்னித்து விடுவேன் அதை பற்றி பேச மாட்டேன் இப்படி ஒவ்வொரு சகோதரரும் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய ஊர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்க முடியாது பிரச்சனை இல்லாதவர்களாக வாழுவோம் ஒற்றுமை குலைந்தவர்களாக வாழ மாட்டோம் ஒற்றுமையானவர்களாக வாழுவோம் அன்புக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹின் தூதர் அழைக சொன்னாங்க அபு ஹுதா அல்லாஹூங்க உறவினோடு பேசல என்னோட ஒரு சொத்து காணிக்காக ஒரு ஜான் காணிக்காக ஒரு சின்ன கடத்தூண்டுக்காக கொஞ்சம் பணத்துக்காக நாளுக்கு நாள் வருஷம் வருஷம் வருஷமாக ஏன் ஒரு படி மேல ஏறி சொல்றாங்க நீ மரணித்தாலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தாயை பார்த்து அல்லது உறவினர்களை பார்த்து சொல்லுகின்ற எங்களுடைய சமூகம் இன்று எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹதீசை நன்றாக உங்களுடைய உள்ளங்களை பதியை வைத்துக் கொள்ளுங்கள் இமா முஸ்லீம் அபூதாவுங்க பதிவு செய்து கொண்டு வருகிறாங்க அபூத் அபூத் அபுதாஹு அறிவிக்கிறாங்க சொன்னாங்க அவனுக்கு ஆகமானது அல்ல உறவு முறையை துண்டித்து இருக்கிறது அவனுக்கு ஆகமானது அல்ல சொல்லிவிட்டு சொன்னாங்க மேலால தன்னுடைய சகோதரோடு பேசல தாய்மாரோடு பேசல முஸ்லீம்களோடு பேசல சண்டை இவர் மரணிட்டா சொன்னாங்க சொல்லுங்க அவன் நரகம் நுழைகிறான் தகல நார் நான் நரகம் நுழைந்து விட்டான் என்று சொல்லு சொன்னாங்க ஒரு மூணு நாளா நரகம் என்பது லேசானது என்று நினைக்கிறோம் நரகத்தில் ஆகவும் மிகவும் குறைந்த அதாப் சொல்லு அலைவசம் சொன்னாங்க இரண்டு அது பாதனி அணிவிக்கப்படுகிறதால் அதுதான் நரகத்தில் ஆகவும் மிகாபு ஆனா அந்த இரண்டு செருப்பையும் போடுவாரு இவருடைய தலையிலே உள்ள மூல கொதிக்க ஆரம்பித்துவிடும் சுபகானம் வாரி அவரான குறைந்த போடுவாரு இந்த ரெண்டு செருப்பு நெருப்புடைய செருப்பு போடுகின்ற கட்டத்தில் இவர்கள் நினைப்பார் நரகத்தில் அதிகமான அடாபு என்று நினைப்பாரு ஆனா நரகத்தில் ஏராளம் தாராளம் எவ்வளவு குரானுடைய தன் என்று கேட்ட நரகத்தை பற்றி அவ்வளோ சொல்லுகிறான் ஏன் மூன்று நாளைக்கு மேலால் மரணித்து பேசாமல் மரணித்த நரகம் செல்லுகிறார் அதனுடைய நரகத்தின் பார தூரத்தைப் பற்றி சொல்லுகிறேன் இருக்குதை கருகி உருகி அப்படி கீழே விழுந்துவிடும் சூரத்தில் பாருங்க என்ன செய்ய தண்ணீருடைய பாவம் தாண்டி கொள்ள முடியாது என்று அப்படியே குறிப்பார்கள் அவ்வாறு வயிற்றிலே உடம்புல இருக்குகின்ற அனைத்து உறுப்புகளும் வயிற்றிலே உள்ள குடல்களாக இருக்க கல்லீரர்களாக இருக்க நுரையீரர்களாக இருக்க அனைத்தும் அந்த சூடின் உசுரத்தின் காரணமாக உருகி கருகி அப்படியே அவனுடைய கிட்டுவாடத்தால் வந்திருந்த சகோதரர்களே அவ்வளவு பயங்கரமானது சாப்பாடு உணவு என்று கேட்டால் கள்ளி கள்ளி மரங்களை கொடுக்கப்படும் அவ்வளவு பயங்கரமானது நரகத்தில் இருக்கும் ஒரே ஒரு குரானுடைய ஆயத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன் எண்ணித்துக்குரியவர்களே அல்லாஹூ தாலால் குரான்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹும் இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தோல் உருகி கருகிற வேலையிலே நரகத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் இன்னும் ஒரு தோலை அவருக்கு நாம் புதுப்பிச்சு கொடுப்போம் இவர்கள் நரகத்தின் தண்டனையை நரகத்தின் அந்த சூட்டை ஊசிணத்தை சுழக்க என்ற காரணத்தினால் ஒரே தோலை கொடுத்தால் வருத்தம் விளங்காது அப்பாஸ் முபஸ்ரீன் அவருடைய கருத்தை கொண்டு வருகிறார்கள் எழுபதாயிரம் விடுத்தம் ஆயிரம் ரெண்டாயிரம் அல்ல எழுபதாயிரம் விடுத்தம் அதாவது செய்யப்படும் எழுபதாயிரம் விடுத்தமும் அதாவது செய்யப்படுகின்ற கட்டத்திலையும் எழுபதாயிரம் தோல் அல்லா புதுப்பிப்பான் சிந்த பாருவர்கள் அவ்வளவு பயங்கரமான நரகம் உறவினர்களும் ஊர் மக்களோடு அல்லது நண்பர்களோடு மூன்று நாளைக்கு மேலால் பேசாமல் அவர்கள் பகமே உள்ளவர்களாக அவர்கள் மரணித்தான் இந்த நரகத்துக்கு தான் அவர்கள் போவார்கள் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தில் கவனம் செஞ்சு கொள்ளுங்க எவ்வளவு துவா கேட்டாலும் தன் உறவினர்களும் பகட்டி கொண்டு துவா கேட்டாலும் துவா ஏற்றுக் கொள்ளப்பட இவர் அழுது அழுது நோம்புல அழுது அழுது துவா செய்யறாரு ஆனா குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சினை நண்பரோடு பிரச்சின ஒற்றுமை இல்ல உறவினர்களோட ஒற்றுமை இல்ல ஊர் மக்களோடு ஒற்றுமை இல்ல நண்பனோடு ஒற்றுமை இல்லை சொன்னா இவருடைய துவா எங்க ஏற்றுக் கொள்ளப்பட போது சகோதரர்களை எனவே அன்புக்குரிய மேலான பிரியாகு சகோதரி என்னத்துக்குரியவர்களே எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை மிகவும் அவசியம் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் பல குழப்பத்தை உண்டாக்குவான் ஒற்றுமை இல்லாதவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது அந்நிய காசிர்களின் மூலமாக எகோதிகளின் மூலமாக பல சோதனைகளும் பல நஷ்டங்களுக்கும் ஆளாகின்ற நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துடைய நாடுகளுடைய ரீதியில பார்த்துகிறோம் எனவே எங்களுக்கு மக்களே ஒற்றுமை உள்ளவர்களாக நல்லவர்களாக முத்தத்தைங்களாக எங்களுடைய உறவினர்களை உறவு பேணுகின்றவர்களாக எங்களுடைய ஊர் மக்கள் எல்லாரோடையும் அன்பாக இரக்கமாக ஒற்றுமையாக பிரச்சனைகளை உண்டாக்காத நல்ல மனிதர்களாக மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் உண்டாக்குவானாக எங்களுடைய பாவத்தை நினைத்துவாயாக எங்களுடைய சாய்தாவத்தை நினைத்துவாய் யாழ்லாம் எங்களுடைய எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் உருவாக்கிடுவார்கள் அவள்வா யாவ்வா குடும்பத்துக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்கிடுவார்கள் யாவா யாழ்வா எங்களுக்கு எங்களது நாம் அனைவரும் எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்கள் சூழ்நிலையை ஏற்படுத்தி அமைத்து வருவாய் யாவா எங்களுடைய சகோதரர் சவறு செய்தால் மன்னித்து விட்டோம் யாழ்வா மறந்துவிட்டோம் யாழ்வா எங்களுடைய துவாவை கபூல் செய்து கொள்வாயாக எங்களுடைய ஒற்றுமையை அவசியமாக்கி தருவாயாக யாழ்வா எங்களுக்கு நல்ல முத்தக்கங்களாக மாற வைத்து வருவாயாக உனக்கு சுஜூர் செய்த நிலைமையிலே எங்கள் அடைவோஷம் கைப்பற்றுவாயாக